வணக்கம் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவுக்குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய வெளியீட்டாளர்களுக்கான நவலேகா என்ற பெயரில் புதிய தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் கூகுள் நிறுவனம் இரண்டு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான யோகா திருவிழா மாமல்லபுரத்தில் நடைபெற்றது மூன்று தமிழக அரசு சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட ஆறு ஆசிரியர்களில் கோவையை ஆர் சதி என்பவருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது நான்கு மீசிமா ஊடக குழும் மியான்மர் நாட்டை சார்ந்த நிறுவனமாகும் இனியன்ற கேள்விகள் ஒன்று அடல்ஜி நெகஹா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நானூறு மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தருண் ஐயாசாமி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் மூன்று அடல் பிக்ரிங் என்ற பெயரில் தேசிய அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி ஆய்வகம் தமிழகத்தில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது நான்கு மேக் இந்தியா ஃபைவ் ரெடி என்ற பெயரில் ஐந்து ஜி தொடர்பான தொழில்நுட்பத்தின் ஆய்வு குழுமத்தின் அதாவது ஆய்வு வழிகாட்டி குழுமத்தின் யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி